தீவினையார் விழுமியோர் தீவினை எண்ணும் தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் தீயவை தீய தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் விடல் தம்மை வருத்துவர்க்கும் தீய செயல்களை செய்யாமல் இருத்தலை அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் மரந்தும் பிறன் கேடு சூழற் சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது எண்ணினான் கேடு விளையுமாறு அறம் எண்ணும் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளன் ஆகும் மற்ற பெயர்த்து யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது மீண்டும் வறியவனாகி வருந்துவான் தீப்பால நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் செய்யாமல் இருக்க வேண்டும் உற்றும் பின்சென்று அடும் எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின்சென்று வருத்தும் தீயவை செய்தார்க்கெடுதல் தன்னை அடி உரைந்தற்று தீய செயல்களைச் செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கி இருத்தலை போன்றது தன்னை தான் காதலன் ஆயின் ஒன்றும் துண்ணற்க தீவினை ஒருவன் தன்னை தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் அருண் என்பது அறிக ஓடி தீவினை ின் ஒருவன் தவரான நெரியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம்